அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் திருவள்ளுவர் விருந்தோம்பலை வேள்வி என்கிறார் விருந்தோம்பலை பெறுகின்றவனுடைய வாய் தான் ஹோமகுண்டம் நாம் கொடுக்கிற உணவுதான் ஹவிஸ் இந்த ஹோமத்திற்கு பிராணாக்னிகோத்திரம் என்று பெயர் இப்போவும் கூட வழிபாடுகளில் பார்த்தா அவர்கள் அதை பிராணாக்னிஹோத்திரம் பண்ணுற போது அதுக்குள்ள மந்திரத்தை அந்த அன்னத்தை கொடுக்குறவன் சொல்லணும்னு இருக்கு ஸ்ரத்தாயாம் பிராணே நிமிஷ்டோ மிருதஞ்சு ஹோமி சிவோமா விஷா பிரதாகாய பிராணாய ஸ்வாகான்னு சொன்னா அந்த விருந்தினர் சாப்பிடணும் அபானே நிவிஷ்டோ மிருதஞ்சு ஹோமின்னு இவர் சொல்லுவார் யார் அன்னத்தை கொடுக்குறாரோ அவர் சொல்லுவார் அந்த மந்திரத்தை அந்த அன்னத்தை சாப்பிட்றவர் அந்த மந்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை உள்ளே போடுவர் இப்படிலாம் இன்றைக்கும் பழக்கம் இருக்கிறது ஆகவே அது வேள்வி ஒரு யாகம் அது அந்த நேரம் நம்ம பண்ணுறது அவருடைய வயிற்றில் ஹோமம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தந்தான் உணவை உண்பதே ஒரு வேள்வி கீதையிலையும் பார்க்குறோம் அப்பரே நியத்தாகாராக பிராணான் பிராணேஷு ஜுவதி நியம ஆகாரத்தை நியமமாக கடைபிடிக்கின்றவர்களெல்லாம் கட்டுப்படாத பிராணனில் கட்டுப்படுற பிராணனாக ஹோமம் பண்ணுகிறார்கள் அநியத்த பிராணேஷு நியத்த பிராணான் ஜுகுவதி அது பிராணாயாம யஜ்யத்துக்குலையும் சொல்கிற வழக்கம் இந்த உணவை சாப்பிட்றதுலையும் சொல்கிற வழக்கம் அதாவது சாப்பிட்றது ஒரு ஒரு யஜ்யமாக சொல்லப்படுறது எல்லாமே காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் சர்வம் யஜ்யமயம் அப்படிங்கிறது விஷயம் யஜ்யோ யஜ்யேன கல்பத்தாம் நெருப்பில் இருந்து தான் ஜலம் தோன்றியது அக்னே ராபான்னு வேதம் சொல்லியிருக்கு அதில் நம்ம ஸ்நானம் போது அக்னிக்குள்ளே போகிறதாக ஒரு பாவனை அகமேவாஹம் மாம் ஜுஹோம் இஸ்வாஹாஹா அப்படின்னு அக்னிக்குள்ளே போகிறதான்னு நினைக்கிறோம் அது மாதிரி நீரை நெருப்பாக பாவித்து நீரில் குளிக்கிறது நெருப்பில் குளிக்கிறதுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம பண்பாட்டில் கலாச்சாரத்தில் வாழ்க்கையே ஒரு வேள்விதான் அதனால் புருஷ சூத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு யஜ்யேன யஜம் அயஜந்த தேவாகா தேவாகா யஜேன யஜ்யம் அயஜந்த தேவர்கள் யஜ்யத்தினால் யஜ்யத்தை ஹோமம் பண்ணினார்கள் அங்கே யஜ்யங்கிறது யஜ புருஷன் மகாவிஷ்ணு பகவானே இந்த விராட் புருஷனே நம்ம யஜ்யமயமாக பார்க்குறோம் அப்படி எல்லாவற்றையும் வேள்வி வடிவமாக பார்ப்பது நமது பண்பாடு ஆகவே மந்திரம் சொல்லி ஸ்நானம் செய்வது மந்திரம் சொல்லி உணவு உண்பது விருந்தினர்களுக்கும் மந்திரங்களை சொல்லி உணவை கொடுப்பது இவ்வாறெல்லாம் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து வேண்டும் துணை அப்படிங்கிற ஒரு சொல் இந்த திருக்குறளில் பார்க்குறோம் துணைன்னா அளவுன்னு அர்த்தம் படமாடக்கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக்கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே அதாவது இது மகேஸ்வர பூஜைங்கிற தலைப்பில் திருமந்திரத்தில் வருகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் நாங்கள் ஃபாலோ பண்ணுற புஸ்தகத்தில் பல மாடங்களுடைய வீற்றிருக்கின்ற கடவுளுக்கு நாம் நீங்கள் நிவேதனம் செய்கின்ற உணவு நடமாடுகின்ற கோயிலாக விளங்குகின்ற எல்லோருக்கும் சென்று சேருவதில்லை ஒருவேளை ஞானிக்கு உணவிட்டால் அந்த புண்ணியத்திற்கு ஈடு இணையில்லை அதாவது பல மாடங்களை உடைய கோயில் இருக்கிற கடவுளுக்கு நம்ம உணவை நைவேத்தியம் பண்ணாலும் பசுக்களுக்கு போகுங்கிறது ஒரு உண்மை இருக்குது ஆ பசு புண்ணியம் பண்ண முடியாதவன் தான் பதிப்புண்ணியம் பண்ணுறான் அதாவது பதிப்புண்ணியம் பசு புண்ணியம்னு ரெண்டு இருக்குது சைவத்தில் மக்களுக்கு நேரடியாக சேவை செய்கிறது பதிப்புண்ணியம் அவங்க அத்தனை பேருக்கும் செய்வரை செய்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை ஒரு சில பேருக்கு தான் பண்ண முடியும் பகவானுக்கு பண்ணினா அவர் நமக்கு யாருக்கெல்லாம் பண்ண முடியலோ அவருக்கெல்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஆனாலும் திருமூலர் என்ன சொல்கிறார் ஞானிக்கு கொடுத்துட்டா அது பகவானுக்கு போய் சேரும் பகவானுக்கு கொடுத்தா அது ஞானிக்கு போய் சேராது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாருங்க இன்றைக்கும் வடநாடெல்லாம் பார்க்குறோம் நிறைய பேருக்கு உணவளிக்கிறார்கள் அதில் எத்தனையோ மகாத்மாக்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் நாம் அதில் யாராவது ஒரு மகாத்மா சாப்பிட்டா போறோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அவர்களுக்கு நாம் கொடுக்குற பழக்கம் இருக்கு துணைங்கிற சொல்லுக்கு தகுதினு ஒரு பொருள் இருக்கு ஆ தகுதி உடையவர்களுக்கு பொறுத்து பலன் கிடைக்கும் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் இணை என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்விப்பயன் பயன் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு